பார்க்கலாம் அது என்ன சுவாமிக்குள்ள இருக்குமா உடம்புக்குள்ள அந்த திருமேனி இருக்குமா அது போல இருக்கிற திருக்காவனத்துல இருக்கிற அடிவள அத்தனை பேர் எப்படி அணிஞ்சிருக்கான்னு கேட்டா தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் பார்த்தா ஒரே வளவுடைய இருக்குதான் இப்படி சாப்பா பார்க்கடல் பார்த்தீன்னா வளபடியேனு இருக்கும்னா இப்ப அவர் என்ன பார்க்கடல் போன்றது தெரிஞ்சுக்கா நமக்கு தெரிஞ்சது அப்படி இருக்கான் எனவே ஒளி பாத்தீங்களா எப்படி ஒளி எல்லாருடைய திருமையம் ஒளிமயமாக வெந்நீட்டின் மயமாக விளங்குகின்ற அப்படி இருக்கின்றது அடுத்து நிறை தூய்மையால் அந்த பார்க்கடல் எப்படி நம்ம இங்க இருக்கிற கடல்லாம் வந்து நாமெல்லாம் இறங்கி இறங்கி அதுத்த பண்றது என்ன தூய்மையெல்லாம் பண்ணுவோம் கடல்ல வந்து கொஞ்சம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மற்ற இடங்கள்லாம் வந்து கடல் அலை நிறைய இருக்கும் இப்ப கன்னியாகுமரியிலும் அப்படி காவிரி போட்டியெல்லாம் இருக்கும் ஆனால் ராமேஸ்வரத்துல போய் நம்ம நீராடுகிறதா அக்னி தீர்த்தம் அவ்வளவு எல்லாம் இருக்காரு ஒரு லிட்டர் எடுத்துக்கலாமே தவிர ஒரு குடம் எடுத்துக்கலாமே தவிர யாரை இறங்க மாட்டாங்க வாயிலிருந்து வருகிற சொல்லெல்லாம் பெருமானை பற்றியே பேசுது உடம்பெல்லாம் அவனையே வணங்குது அப்புறம் என்ன பஞ்சம் உலகியல் அது இது ஆத்திரம் பொறாமை இதெல்லாம் இருந்தா தான் எல்லாம் கெட்டு போகுது அந்த பேச்சுக்கு இடமில்லை அதனால நீரை தூய்மையால் அந்த பார்க்கறது அதே மாதிரி அந்த அறிவுரல் எல்லாம் ஒளி ஒலி இப்ப ஒலி காட்ட போற ஒலிச பார்க்கடல் வந்து நல்ல வரி அல மோதி இருக்குமே அந்த ஒலி இருக்குமே என்ன அடாடா இங்கேயும் இருக்கு என்ன இந்த அறிவுரை இடையிடையே என்ன செய்வாங்களாம் அருமையாக சிறுமையும் தொழில் அருமையா எல்லாரும் சேர்ந்து சிறுவையும் அந்த ஒளி எங்க போதா பாருங்க அந்த ஒலியை பண்ணுகின்ற பொழுது மனசுக்குள்ள வைத்து சொல்லணும் இது மாதிரி சேர்ந்து வருகின்ற பொழுது பலரும் சொல்லலாம் தனியா சொல்லணும் சேர்ந்து வருகின்ற பொழுது ஓம் நம சிவாய சிவாயம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அவரு எல்லாரும் சொல்றாங்களா அதனால பாத்தீங்கன்னா ஒலி இருக்கு அப்ப இதுவரைக்கும் ஒளி இப்பொழுது ஒலி ஒலியும் ஒலியும் ஒலியும் ஒலி பரம்ப அஞ்செடுத்து ஓசை பொலிதலா அவங்க வாயிலிருந்து இடையிலேயே என்ன வரும் கேட்டா திருவிஞ்செழுத்து வரும் அதனால இப்ப பாருங்க இந்த அரியருடைய அந்த காவனம் தேவாசிரிய மண்டபம் பார்க்கடலை போன்று செல்வினர் அப்ப எதனால மூன்று காரணம் ஒன்று வல்லபடியே இருக்கும் பார்க்கடல் இங்க அடிவர் கூட்டம் அதே போல அவ்வப்பொழுது ஒலி எழும் அருமையா ஐந்தழுத்து ஓசையிடுது எனவே எங்களுடைய திருக்காவனம் எப்படிப்பட்டது பார்க்கடல் போன்றது ஒளியும் ஒலியும் அருமையா தான் காய்ச்சிருக்கிறான் இந்த ஒளியும் ஒளியும் பார்த்துட்டோம்னா அது அப்புறம் கப்புன்னு போடும் ஒளி ஒதுல ஒ பாத்தீங்கன்னா போச்சு ரூபாய் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் பில் வரும்போது போடுது உங்களுக்கு ஏ இனிமே ஒலி ஒலி வைக்காதா ஒ மா பரந்த ஆயிராங்க ஒவ்வொரு அடிவருமே ஒவ்வொரு பார்க்கடல் போல இருக்காங்க அப்ப ஒரு பார்க்கடல உங்கள பார்க்க முடியல பார்க்கல பார்க்கலாம் போயிருந்த அகில காரணர் தாழ் பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளற்கு உரிய அகில லோகத்து உலார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதன் இடை இப்ப பார்க்க இப்ப எல்லா உலகமும் தங்கன மாதிரி இருக்குதான் எல்லா உலகம் தங்கன மாதிரி ஞாபகத்துக்கு வரணும் நீ ஏதோ இந்த தென்னாட்டுல எங்க இதுல மட்டும்தான் இருக்கிறது தென்னாருடைய சிவனியை போட்டி என்ற பெரியவரும் எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டி என்றார் அதனால அகில உலகத்தும் அவன் தான் இருக்கான் அதனால எல்லா உலகம் தாழ்வு நீவார்கள் காரணமாக இருக்கிற திருவடியை பணிகின்றவர்கள் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆலர்கூரியர் என்று நாமெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சரி எல்லா உலகத்துக்கும் தலைவனாயிருக்கிற ஆண்டவனுக்கு நான் அடியோராயிருப்பதனால அறியர்களும் எல்லா உலகத்தையும் ஆழ்வார் மன்னர் சைவாந்தம் படிக்க சைவஸ் தாந்தம் என்ன சொல்லுது இந்த ஆன்மாக்கள் யாருடைய பிள்ளைன்னு சொல்லுது வழியில போற குடிசை எல்லாம் ஆண்டவனுடைய பிள்ளைகள் ஆண்டவன் யார் மன்னன் மன்னன் ஒரு அருமையான பாட்டு அப்படியே ஒளி ஒன்று ஒரு மணி நேரம் காட்டலாம் பாட்டு ஒளி இருக்குது பாரதி இப்ப சொன்னார்ந்த சமயமும் என்னைக்கோ சொல்லிவிட்டு எல்லாரும்ன்னு அதனால அந்த பாட்டு சொல்ல வேறு அருமையான பாடம் சித்தாந்தம் இவ்வளவு எளிமையும் விளையாட்டுமா இருக்கும் மன்ன வந்தன் மகன் அது சுமியான போதும் ரொம்ப அருமையா சொல்லிச்சு சுமியான போதத்துல இருந்து வாங்கி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது இதுக்கு மூலம் சுமியான போதும் ஐம்பூல வேடர் இன் சம்முதல் குரு உணர்த்தல்ரி சூத்திர ஒரு அருமையா ஒலிய ஒளி எடுக்கிற மாதிரி உண்மையா எடுத்துக்க ஒன்றரை மணி நேரம் ஓடணும் அதே நான்கு வரி ஆசிரியர் விருத்தத்துல ஒரு பெரிய காட்சியை காட்டினார் நம்முடைய தலைவன் யாருன்னு கேட்டா அகில உலகத்தின் தலைவன் அவனுக்கு இருக்கிற நாம் நாம எல்லாருக்கும் தலைவன் தான் மன்னனுடைய பிள்ளை ராஜாவ பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னா என்று அகில லோகத்து உலார்கள் ஆடை இதழின் அகிலமும்திப்புலா பாத்தீங்களா எதனால பிரிச்சதுனால வந்த வின சில இடங்கள் பிரிக்காம இருக்கிறது தான் நல்லது அதுக்காக தான் ஏன்னா பாடல் என்றால் ஓசையோடு கூடியது என்ற அர்த்தம் இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுதான் பாட்டு ஒண்ணுதான் உடனடியை ஒண்ணுதான் இப்போது கல்யாணம் வீடு ஒண்ணுதான் இன்னொரு வீடு ஒண்ணுதான் ஒழிச்சே போட்டோம்ல பழைய காலத்துல அப்படி இல்லை பாடல்னா அது அவட பெரிய புறநோ அல்லது காந்தாரமோ வச்சு பாராவிட்டாலும் அதுக்குன்னு ஒரு ஓசை கொடுத்து படிக்க அந்த ஓசை எதிர்படுது பாருங்கிட்ட அயில காரணி வார்க்கலாம் தாம் அயில லோகமும் ஆலர்க்கு உரியர் என்று நீங்கதான் அயில லோகமும் ஆலர்க்கு உரியர் என்று அங்க ஓசைப்படுது அகில லோகமும் நீச்சது அடுத்த பாட்டுல பாருங்க அகில்கள் அடைதலின் அகில லோகத்து உளார்கள் அடைதல் ஒழிஞ்சே போச்சு அதனாலதான் பண்டைய காலத்தில் இருக்கிறவங்க பிரிக்க கூடாதுன்னு சொன்ன ஓசை கெடும் ஆவிற்கு என்ன இந்துமையாத ஒன்றுன்னா ஓசைதான் அது கெடும் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் தாமூல வாக்கலும் படிக்கிறீங்க உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நிக்கலும் நீங்களா வம்புல அழகில அங்கு தகராறு அழகிலாவே ஆட்டு உடையார் அவர் கடல் அழகிலாவே ஆட்டு உடையாரவர் தலைவர் அண்ணவர் கேச இதனால் தான் பழைய காலத்துல ஓசை கெடு என்பதற்காக பாடல்களை பிரிப்பதில்லை அதனால சில இடர்பாடு பாசையினால சில குறைபாடு அதனால என்ன செய்தாங்க அண்ணாமலை அது பெரிய இடம் இடம் பாட்ட பிரிச்சு ஒண்ணு பிரிக்க இந்த ஓசை கடும் உங்களுக்கு என்ன எங்களுக்கு அப்படிதான் பிரிச்சு போடலாம் ரொம்ப அக்காவும் பிரிக்கப்படாது ரொம்ப அக்காகவும் இருபத்தி நாலாயிரம் பாட்டு ஆயிட்டு என்ன பண்றது பயிற்சி நின்று போய் ரெண்டாவது நமக்கு இந்த பிரிச்சு படிக்கிறது நமக்கு அந்த அந்த தகுதியும் கீழே இறங்குறதுனால இந்த வின வந்தது இப்ப அந்த பிரிக்காமலும் படிக்கிற அந்த ஓசையோடும் படிக்கிற போற என்ன பண்றது அதனால இந்த நான்காவது மூன்றாவது படிக்கும்போது நல்லா தெரியுது அகில காரணி தாம் அகில லோகமும் ஆலர்குரியது என்று ஆலர்குரியர் என்று இருக்கும்போது தான் சரியா வரும் அகில லோகத்து உளார்கள் அடைதலின் அகில லோகத்து உளார்கள் அடைதலின்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் மேல அகில என்ன பண்றது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி எங்க போகணும் அந்த இடத்துக்கு போட்ட அகிலோகமும் இப்ப தேவாசிரிய மண்ட பார்க்கடல் போன்றதுன்னு சொன்னார்கள் இப்பொழுது அகில உலகமும் சேர்ந்திருப்பது மாதிரிதான் ஏனென்றால் நமக்கு தலைவன் அகில உலகத்தின் தலைவனாதனாலே அவனையே அணிந்திருக்கிற நாமும் அகில உலகத்தான் இன்னொன்று இன்னொரு பொருள் இறைவன் எங்க இருக்கிறான் பார்க்கும் இடம் எங்கு ஒரு நீக்க மர நிற்கின்ற பறைபூரான பார்க்குமிடம் எங்கு ஒரு நீக்க மர நிற்கின்ற நல்ல இது மாதிரி இருக்கிற ஞானிகள் எப்படி இருப்பான்னு கேட்ட இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் சிவராஜில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒண்ணு தென்னாப்பிரிக்காவில நடந்துட்டு இருக்க மாதிரி சுவாமி இங்க பாத்தேமா இங்காவது இங்க பாக்க போனாரு என்ன பண்ணிக்கணாரு ஆனா நாடா வெள்ளிக்கிழமை சாயிருந்து சரியா ஏழேழாம் மணிக்கிறார் ஐயோ சிவராஜியில பாரு இல்ல சார் தென்னாப்பிரிக்கா அப்படி அந்த மாதிரி பெருமானுடைய அடியொரலாக இருந்த அந்த ஒரு தன்மை வந்து விட்டது என்று சொன்னால் பார்க்கும் அடைந்த சேர்ந்திருப்பது போல தேவாசிரி மண்டம் இருக்கிறது அடுத்த பாட்டுல அத்தர் வேண்டி முன்னாண்டவர் அன்பினால் வீதில் கைத்தேரு தொண்டு செய்யப்பாட்டினார் திறத்தவர் அன்பியும் பெருமான ஆட்கொள்ள நல்ல தகுதி வாய்ந்தவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட தகுதி வாய்ந்தவர்கள் அது அன்பினால் மெய்திற்பு சிந்தையார் இங்க கூட பாருங்க மெய்தடைந்து வீத்புந்தார் அது கொஞ்சம் படிக்கும்போது மெய்தடைந்து வீத்பு உரு சிந்தையார் உருன்னு பிரிச்சீங்கன்னா கொஞ்சம் சங்கரம் அந்த ஓசையினுடைய எரிச்சி கொஞ்சம் குறையுது நல்ல அன்பினாலே உடம்பு தாமியே மெய்ப்பாட்டில் மெய்த்திடுமா அது மாதிரி பல நிலை அடைவாரலாம் அடிக்கடி அந்த அடிவார்கள் அன்பு மீதுனாலே பெருமானை நினைக்கும் போதெல்லாம் தன்னைத்தான் மறந்து அந்த மயிர்கூச்சலிடம் தன்மை வாய்ந்து வரலாம் அதோடு கைத்திருத்தொண்டு செய்கடப்பாட்டினர் அருமையா நம்முடைய இவர் மாதிரி அப்பர்சாமியர் மாதிரி உழவாரம் கொண்டு செய்வார் செய்தாலும் செய்யலாம் அல்லது கைத்திருத்தொண்டு மலர் தொல் பெருமானதல் பெருமானுக்கு அழகிடுதல் இந்த மாதிரி செய்யின்றவரெல்லாம் இது மாதிரி அந்த தேவாசிரிய மண்டபத்தில் எப்பொழுதும் நல்ல அன்பர்கள் பெரிய அமைப்பு உடம்பு புறத்தை பாத்தீங்கன்னா மாசு மருவர்கள் அப்படிங்கிறது மாசில்லாத அந்த மேனி உடைய திருவள்ளுடைய வெளியே எப்படி இருக்கலாம் சார் உள்ள என்ன பண்றது உள்ளம் பூனிதர்கள் மேலே பூசிய திருநீர் எவ்வளவு வெண்மை அவ்வளவு வெண்மையானது உள்ளம் இன்னைக்கு வேற ஒரு மேற்கொள்ள சொல்ல ஓமி சொல்ல வேணாங்க போல் உள்ளம் பூனிதர்கள் அப்ப புற அடுக்கும் இல்ல அக அடுக்கும் இல்ல ரெண்டுமே இருக்க திருவள்ளுவர் நீரானூய் எப்படி வரும் வாய்மையால் நீ பேசுகிற சத்தியத்தினாலதான் உனக்கு உள்ளமை தூய்மை ஆகும் அதுக்கு வேற சோப்பெல்லாம் கிடையாது மைசூர் சாண்டல் எல்லாம் உள்ள போக முடியாது மைசூர் சாண்டல் எல்லாம் உடம்புல போட்டுக்கலாம் சுத்தமா இருக்கலாம் உள்ளத்துக்கு எப்படி போடுறது வாய்மை என்ற ஒன்றை இடையராது நீ கடைபிடித்து வந்தால் உன்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் அகந்தூய் வாய்மையால் காணப்படும் அருமையான அமையும் அப்படின்னா இந்த புறந்தூய்மையை கண்ணால பார்த்துடலாம் நீரான் அமையும் அதுதான் சொன்னது இந்த இது ஞாயிற்றுழமையில பிள்ளைகள்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா குடுமான வரைக்கும் அது ஞாயிற்றுக்கிழமைன்னா அது 10 மணி வரைக்கும் தூங்குனாதான் ஞாயிற்றுக்கிழமைன்னு அர்த்தம். அது நான் ஏனிய நாள் போல எழுந்து காலை குளிச்சிட்டு இருந்துட்ட அது ஞாயிற்றுக்கிழமை இல்ல. ஏய் இன்னைக்கு என்னதுக்கு? இன்னைக்கு என்னதுக்கு? ஏமா செல்லம் வேற. செல்லமா போனா போ தூங்குதன்னு. நான் என்ன சொல்றேன்? ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு போல எழுந்திருச்சு, உங்க காலை கண்ண குளிச்சி குளிச்சிட்டு, அப்புறம் பேப்பருக்கு போய் பாத்து படி தூங்குங்க. ஜிந்தர் சவுன குளிக்கிறதுங்கிறது மூல வேணும். அந்த நேரத்துல எழுந்திருக்கிறது வேணும். அது அநேகமா 99% பதந்த கிடையாதுன்னு அர்த்தம். எாருமேட்டிருக்கும் நீரான் அமையும் தண்ணியனால் நீயே கண்ணால பார்த்துள்ளனர் ஆனா அகந்தூய் வாய்மையால் காணப்படும் என கண்ணால் நீ பார்க்க முடியாது கருத்தலோட தான் செய்ய முடியும் அதனால காணப்படும் என்று சொன்னார் சொன்னார் பூசு நீர் போல் உள்ளும் பூனிதர்கள் தேசிய நாள் எத்தி செய்யும் விளக்கினார் ஒளி இருக்கிறேன் அந்த ஒளி அது தானா தெரியும் வட சொல்ல சொல்லுவோம் அந்த முகத்தில் பாருங்க அதுதான் ஒளி என்ற பொருள் தேஜஸ் என்று சொல்வதுதான் நம்ம ஒளி என்று அருமையான தமிழ்ல சொன்ன எல்லா அந்த உடம்பினுடைய ஒளி ஆனது அப்படியே தெரியுமா அவங்க வர்றாங்க அவருடைய பெருமையை நான் ஏதோ சில சொல்லிட்டு வரேன்னே தவிர இதுதான் தேவாசுடைய அந்த அறிவருடைய பெருமை என்று ஒரு முற்றம் முடிக்க முடியாது ஏதோ சில அதனால கொஞ்சம் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒந்தறியேன் ஆண்டனுடைய பெருமையை நான் என்ன போலன்னு சொல்ல முடியும்னா ஏதோ கொஞ்சம் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒந்தறியேன் இருந்தாலும் ஏதோ என்னால சொல்ற முடியும் சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன்யான் இருந்தாலும் ஏதோ அடிய சொல்லு அடுத்த பாட்டுல ரொம்ப அருமையான அமைப்பு ஐந்தும் நீலையில் கலங்கீனும் மாதோர் பாகரும் அலர்த்தால் மரப்பீழார் அதுதான் அவங்களுடைய அருமையான பண்பாடு உரைப்பு உரைப்பு திருத்தொண்டின் உரைப்பாலே வெந்தவரதம் திருப்பேரோ வேறொரு பேர் அப்படி இல்லாம வேறொரு பேர் சொல்லலாமா வேற ஒரு பேர் திருநாவுக்கரசர் உன்னு சொல்லல திருநாவுக்கரசரை அந்த தொடர்ல சொல்லலாமா அவருக்கு உயிரே போய் வருது பாவம் ஏன்னா திருத்தொண்டின் உரைப்பாலே வெண்டவரம் திருப்பேரோ அவர் யார் மூட்டுக்கடையில் இருக்கிற மாத அந்த ஆட்சியை எந்த ஆட்சி பல்லவனுடைய ஆட்சி கொடி வெட்டி பறக்குது அடிக்கடி சொல்றது உண்டு ஆணையிட்டால் நடந்து விட்டால் விட்டாங்க அப்பயே தெரிஞ்சு போயிச்சு நடக்கல ஆனா அப்பலாம் நான் ஆணையிட்டால் அது நடந்தே விடும் அப்படிப்பட்ட காலம் மகேந்திர பல்லவனுடைய காலம் அவன் அழைக்கிறான் யாரு அமைச்சர் விட்டு அழைக்கிறான் கைக்கிளா ரொம்ப அருமையா அப்பதான் நாம் யாருக்கும் குடியல்லோ நம நியோம் நரகத்தில் இடற்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பணிவோம் அல்லோம் இப்ப பாடுறோம் இருபதாம் நூற்றாண்டு பூமியில் எவர்க்கும் அடிமை செய்யோம் இந்த எவர்க்கும் யார எங்க அங்க இருந்து வந்தவன் வந்த ஆண்டவன் அவனை கொடி கட்டி தூக்கிக்கும் இந்த நாட்டுல உட்கார்ந்துகிட்டு பிராணம் எடுத்துக்கிட்டு இருந்தவன் நாம் யாருக்கும் குடியோம் இந்த பல்லவன் அல்ல இவரோடு சேர்ந்து பேர் கலப்பரங்கும் சாமியை அவன் சதக்குன்னு வெட்டிப்படுவான் நரகத்தில் எடற்படோம் ஏ என்ன காரணம் நடலை உள்ளத்துல வஞ்சனை எதுவும் இல்லை பொய்மை எதுவும் இல்லை எனக்கு என்ன அவன் கூப்பிடறதுக்கு உரைப்பு என்ன இருந்தவர் கையில கட்டியாகப்படவா ஒண்ணும் தாம் செய்கிற நெறிவழுவாத தொண்டு ஒன்று இருந்தது பெருமாளுக்கு அடிமை இருக்கிறான் எவன் என்ன எங்கடில் எம்பாவை சூரியன் தக்க வச்சான வரக்க வச்சான பெரிய எது பாட்டு எனவே முடியுமே கொட்டி வச்சிருக்காரு ஏழாம் வாழ்ந்த பெரியவர் அருமையா பாடிய பதியங்கள் பல பல இறந்தன இருந்தாலும் கூட இருப்பதுல எத்தனாவது பாட்டு பாடினது பாட்டு அந்த தமக்கையோடு திருத்தம் செய்து பரவுவீர் அப்படின்ட்டு பெருமானி பரவுங்கள் என்று சொன்ன அந்த உணர்ச்சி வந்தது அவருக்கு எது இதுவரைக்கும் அவரு பாட்டு பாடுவார்ல அங்க எழுதி எழுதி நாப்பது வருஷம் அங்க இருந்த போது எல்லாம் கவிதை எழுதி இல்லவா கவிதையாள பேர் மூச்சே படியா கொண்டாந்து திருவதி வீரத்தானத்தை கொண்டாந்து நினைத்து தம்பியை கொண்டாந்து நிறுத்தி பணிசெய்வி பணிசெய் ஆட்டப்படுத்த உடனே பண்ணார் இது இரண்டாவது பாட்டு நாம் யாருக்கும் குடியோகம் பேச்சுக்கா சொல்றேன் அந்த அழைச்சிட்டு வரும்போது அழைச்சிட்டு அழைச்சிட்டு அழைச்சிட்டு சில்லறை கொடுத்தா வந்து வாங்கி கையு விட்டு வாங்கிட்டு விட்டுறாது பொருள் கொண்டு விடாதென்பால் கொடுவாரும் சில்லறை வாங்கிட்டு போன சாமி ஆளே இல்லீங்களா மாட்டு வேற பரே எழுதி இருக்கு நம்ம என்னைக்கு தான் வாங்கிட்டேன் என்ன பண்ணிக்கிறது அதுக்கு முன்னாள் சொல்லு அரவணி அந்த நாவுக்கரசரை பொருடாது என்பால் கொடுவாரும் கவனமா இருந்துட்டு வர கேள்வி ஊத்திட்டு வராதுன்னு சொன்னோன்னு ஊத்தர பழக்கம் அது மாதிரி பொருள் கொண்டு விடாதுன்னு சொன்ன அது மாதிரியும் ஒரு உரைக்கு வரும்படியா ஆனா சி கேஞ்சிட்டு பொருள் கொண்டு விடாது என்றான் ஆறுமுகத்தம்பிரான் சுவாமிகள் திருவண்ணாமலை ஆதீனத்துல ஆறுமுகத்தம்பிரான சுவாமிகள் வாழ்ந்தவர் உங்க ஆதீனத்துல ஒரு அடியோர் எழுதி இருக்கார் அதை பதிட்டீங்கன்னு பதிவீங்களா ரொம்ப அருமையான நினைக்கணும் பொருள் கொண்டு விடாதென்பால் கொடுவாரும் அவன் தன்னார் மரம் சொல்றான் தவமுனிவர் அந்த பொருள் கொண்டு மதிப்பு வைத்து விடாது என்றால் கொடுவார் அருமையான அவரை பொருள் கொண்டு சில்ற இல்ல அவர் ஒரு பெரிதாக மதித்து நம்ம நாட்டுல நாற்பதாண்டு சொ என்று அறவோன் என பெரிதும் மதித்து அந்த அளவில் விட்டு விடாது கொடுவாரும் என மாதிரி தான் தெருக்கம் ஏகதனில் கூறியது பொருள் செய்ய வகை யாரும் வச்ச கார செய் பொருளை அங்க பொருள் தான் ரூபாய் பைசா தான் பொருளாருக்கு உலகம் இல்லாகியாங்க உலகியல் நோக்கும் போது அந்த பொருள் தேவைதான் அருளியில் நேக்கும் போது அது பொருள் தேவையில்லை அதுவே பொருள கருது பொருளை அறவடியில் தெருக்கறுக்கும் எஃகுநில் கூடியதில் நல்ல மானத்தோடு திருவள்ளுவர் பெருமையத்தோடும் அது மட்டுமல்ல பொருள் என்ன பண்ணாரு இருளருக்கும் எண்ணிய தேயத்தை சென்ற இருப்பட உன் கையில அமெரிக்காவில பேசும் யார் ரத்தின இருக்கவங்களை பத்தி அமெரிக்காவில பேசுவான் இருளருக்கும் எண்ணும் கொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணி சென்று பொருளிலா இருக்குன்னு ஒரு இதுக்கு பொருளிலா இருக்குன்னா இந்த ரூபானா பைசா இல்லன்னு காதல போடாத காதல போட கடுமையா கோவம் வருது சும்மா சொல்லுவேன் கேட்டா முன்னே இருக்கிற உரைகளை விட்டு ஏதேன்னு ஒன்னு புதுசா சொன்னாதான் ஆராய்ச்சி ஆளுன்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் நல்லதானே